அவர்கள் குளிப்பதற்கு ஒரு ஆடையால் அவர்கள் தண்ணீரை தமது கைகளில் ஊற்றி கழுவினார்கள் பின்னர் வழக்கரத்தால் இடக்கரத்தில் தண்ணீர் ஊற்றி தமது மர்மஸ்தலத்தை கழுவினார்கள் தமது கையை பூமியில் தேய்த்து கழுவினார்கள் வாய்க்கொழித்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தினார்கள் மேலும் தமது முகத்தையும் இரு கைகளையும் கழுவினார்கள் தமது தலையிலும் உடல் முழுவதும் தண்ணீர் ஊற்றினார்கள் பின்னர் சிறிது தள்ளி நின்று தமது இரு கால்களையும் கழுவினார்கள் நான் அவர்களிடம் ஒரு துவாளையை கொடுத்தேன் அதை வாங்கவில்லை தமது கைகளால் தண்ணீரை வழித்துவிட்டு சென்று விட்டார்கள்